வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது செய்தி சேவை அக்டோபர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் தமிழக நெடுஞ்சாலை ஒப்பந்த விவகாரத்தில் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் தமிழக முதல்வர் பழனிசாமி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு உச்ச இன்று விசாரணைக்கு வரவுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் வீடு தேடி மணல் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது பழவேற்காட்டில் புதிய முகத்துவாரம் உருவாக்கும் திட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இருபத்தி கோடி ரூபாய் திட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அனுமதி மறுத்துள்ளது திருப்பதி அருகே செம்மரக்கட்டை கடத்திய தமிழகத்தைச் சேர்ந்த நான்கு செம்மர தொழிலாளிகளை காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்துள்ளனர் ஆந்திர மாநிலம் கண்டலேரு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நீர் முன்னூறு கன குறைக்கப்பட்டுள்ளது சென்னை குடிநீருக்காக செப்டம்பர் 22 இரண்டாம் தேதி முதல் கண்டலேரு அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரத்தி முன்னூறு கன அடி நீர் திறக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பனிரெண்டுக்கும் மேற்பட்ட காட்டியானிகள் ஒரே இடத்தில் முகாமிட்டு இருப்பதால் அப்பகுதியில் உள்ள கிராமப்புறங்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தர்மபுரி பஸ் எரிப்பு சம்பவத்தில் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் உள்ள மூவரையும் முன்கூட்டியே விடுவிக்க ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மறுப்பு தெரிவித்ததுடன் கோப்புகளையும் தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பியுள்ளார் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட பிறகு தூத்துக்குடியில் காற்று மாசு குறைந்துள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் தொடர் மறியல் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக தமிழக சத்துணவு ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது இந்திய செய்திகள் சமூக பணிகளில் மக்கள் ஆர்வமாக பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி தனது மன் உரையில் தெரிவித்துள்ளார் கோவா முதல்வர் மனோகர் பாரிக்கருக்கு கனைய புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெறும் நாட்டின் அறுபத்தி குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு இந்தியா விளை விடுத்த அழைப்பை அவர் மறுத்துவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரோ முன்னாள் தலைவர் மாதவன் நாயர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார் விசாரணை அமைப்புகளில் ஒன்றான அமலாக்கத்துறையின் புதிய இயக்குநராக சஞ்சய் குமார் மிஸ்ராவை மத்திய அரசு நியமித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்களை குறிவைத்து கல்வீசி தாக்குபவர்களும் தீவிரவாதிகள் என தலைமை தலைமை தளபதி பிபின் ராவத் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அயல்நாட்டுச் செய்திகள் அமெரிக்காவின் பிட்ஸ்பர்க் நகரில் ராபர்ட் பவர்ஸ் என்ற நபர் யூத வழிபாட்டு தலம் அருகே நடத்திய துப்பாக்கி சூட்டில் பதினோரு பேர் பலியானார்கள் இச்சம்பவத்திற்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பாதிப்படைந்தவர்களுக்கு மரியாதை அளிக்கும் வகையில் வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை வெள்ளை மாளிகை ராணுவ நிலைகள் கப்பற்படை தளங்கள் கப்பல்களில் உள்ள கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கவிடப்படும் என அறிவித்துள்ளார் அமெரிக்கா போர் தொடுத்தால் ரஷ்யாவும் போருக்கு தயார் நிலையில் உள்ளதாக அந்நாடு எச்சரிக்கை விடுத்துள்ளது செய்தியாளர் ஜமால் கசோக்கி படுகொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களை விசாரணைக்காக துருக்கியிடம் ஒப்படைக்க மாட்டோம் என சவுதி அரேபிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அடில் அல் ஜுபேர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் பயங்கரவாதிகளின் தாக்குதல் அச்சுறுத்தலுக்கிடையே அந்நாட்டின் கந்தகார் மாகாண பேரவைத் தேர்தல் நடந்து முடிந்துள்ளது எல்லைப் பகுதி சச்சரவுகளுக்கு தீர்வு காணும் விவகாரத்தில் இந்தியா சீனா இடையேயான இருபத்தி ஓராவது சுற்று பேச்சுவார்த்தை சீனாவில் நவம்பர் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி தேதி வரை நடைபெறவுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தங்கள் நாட்டின் தெற்கு பகுதியில் பாலஸ்தீன பயங்கரவாதிகள் நிகழ்த்திய ஏவுகணை தாக்குதலுக்கு சிரியா அரசுதான் உத்தரவிட்டது என இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது வணிகச் செய்திகள் எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வைத்துள்ளவர்கள் வர இருக்கும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் தினமும் இருபதாயிரம் ரூபாய் மட்டுமே ரொக்க பண பரிமாற்றம் செய்ய இயலும் என அந்த வங்கி தெரிவித்துள்ளது இந்தியாவில் ஃபைவ் ஜி சோதனையை அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் மேற்கொள்ளவுள்ளதாக சாம்சங் நிறுவனம் தெரிவித்துள்ளது பூர்விகா மொபைல்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ள 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தீபாவளி பரிசு மழை திட்டத்திற்கு வாடிக்கையாளர்களிடம் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் ஸ்மார்ட் போன் பயன்பாட்டாளர் எண்ணிக்கை கோடியாக உயரும் என யர்னஸ்ட் யங் ஆலோசனை நிறுவனம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியிலும் வெற்றி பெற்று பாகிஸ்தான் தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது ஆறாவது புரோ கபடி லீக் போட்டியொன்றில் முன்னாள் சாம்பியன் மும்பை அணி மும்பை யூ மும்பா அணி நாற்பதுக்கு முப்பத்தி என்ற புள்ளி கணக்கில் நடப்பு சாம்பியன் பாட்னா பைரைட்ஸை வீழ்த்தி திருள் வெற்றி பெற்றது புனேவில் நடைபெற்ற மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி இந்தியாவை 40 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடரை ஒன்றுக்கு ஒன்று என சமன் செய்துள்ளது இலங்கைக்கு எதிரான ஒரே ஒரு டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்றுள்ளது திரைச்செய்திகள் ஏஎம் ரெட் கார்பரேட் நிறுவனத்துடன் இணைந்து எஸ்எஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரித்து வரும் படம் வேறென்ன வேண்டும் நரேன்ராம் தேஜ் பெரான கண்ணா தர்ஷன் அனுபமா சுப்பிரமணி ஆதித்யா உள்ளிட்டோர் நடிக்கின்றனர் சிவபாரதி குமாரன் இப்படத்தை எழுதி இயக்குகிறார் விஸ்வாசம் படத்தை நடிகர் அஜித் தீரன் அதிகாரம் படத்தை இயக்கிய வினோத் இயக்கத்தில் நடிக்க உள்ளதாகவும் அது பாலிவுட்டில் வெளியான பிங்க் திரைப்படத்தின் தமிழ் ரீமேக் எனவும் ஸ்ரீதேவியின் கணவர் போனி கபூர் இப்படத்தை தயாரிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் நித்தம் ஒரு முத்து பாட்டோடுதான் நான் பேசுவேன் பொது அறிவுக்குவியல் சமையல் சமையல் போன்ற தளமான ஒளிக்கோப்புகளை செய்வமடுக்க டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் நற்றினை டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்